வெந்தகஸ்தே சபையின் கிறிஸ்துவ நற்செய்தி கூட்டங்கள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் ஒன்று வரை தினமும் மாலை 6 மணிக்கு பெந்தகொஸ்தே சபை வளாகம் ஜி எஸ் மஹால் பின்புறம் குணவட்டம் வேலூர் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நம்முடைய விண்ணப்பம் சாலமோனுடைய விண்ணப்பமாய் இருக்க வேண்டும் சாலமோனுடைய விண்ணப்பம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது தேவனுக்கு உகந்த விண்ணப்பங்கள் உடனே கேட்கப்படும் ஒன்னு ராஜாக்கள் மூணு பத்து ஒன்னு ராஜாக்கள் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டருடைய விண்ணப்பங்கள் ஆண்டவருக்கு ராத்திரி சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்வ என்ன விரும்புவோம் இப்போ வந்து கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் நீ விரும்புகிறது இந்த இடத்துல கேளுங்கள் என்ன சொல்லுவீங்க நமக்கு அப்போதைய தேவையை மட்டும் நிச்சவோம் சொல்லுவோம் ஏதாவது தன்னுடைய ஜனன நாளில் ஒரு டான்ஸ் பாட்டி வச்சுருந்தான் டான்ஸ் ஆமா இந்த பெண்ணிட்ட கேக்குறான் சபையின்டுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவியும் அவனோடு கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினால் அப்பொழுது ராஜா சிறுபனி நோக்கி உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள் அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல் நீ உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேளுங்கிறான் அப்போது அவ போய் தன் தாய்கிட்ட கேட்குறா தாய் என்ன கேட்டா தாய் என்ன கேட்டா ஏவான் சானுடைய தலையை வாங்கிட்டு எப்படிப்பட்ட அம்மா இருப்பா யோசிச்சு பாருங்க அந்த அளவு நிலவரம் மாறி இருந்துச்சு ஆனால் இங்கே அழகாக சொல்லியிருக்கு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்வி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேளு என்ன அர்த்தம் உனக்கு இங்கே கேட்கிறேன் உனக்கு வேண்டியதே என்னிடத்தில் கேள்வி ரெண்டும் ஒண்ணுதான் உனக்கு என்ன வேணுமோ அது கேளு ஆனா அவன் ரொம்ப தெளிவா கேட்டான் எனக்கு வந்து ஞானம் வேணும் ஞானம் இருதையும் வேணும் அதான் அவனுடைய ஜபம் ஒன்பதாம் வசனம் ஆகையால் உமது ஜனங்கள நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னை வகையவும் அடியனுக்கு ஞானமுள்ள இறுதியத்தை தந்திரும் அதுதான் கேட்டான் அவன் கேட்டது வந்து எனக்கு ஞானமுள்ள இருதையும் வேணும் நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் நமக்கு இன்னைக்கு நம்முடைய ஜபம் வந்து உகந்த விண்ணப்பமா இருக்கணும் நாம பண்ற ஜபம் உகந்த விண்ணப்பமா இல்லைட்டா அது ஒர்க் அவுட் ஆகாது சில ஜபங்கள் நமக்கு பதிலே கிடைக்காம போறது காரணம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் எச்சிகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் விண்ணப்பம் பண்றீங்க ஆனால் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற அப்படின்னால் அது நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அதனால நம்ம இப்ப ஜமுன்னும் நம்முடைய ஜபங்கள் சாதமனுடைய ஜபமாய் மாறணும் உகந்த விண்ணப்பமாக இருக்கணும் நம்ம ஒரு பத்து காரியத்தை ஜபிக்கிறோம்னா அந்த பத்து காரியத்தில் அதில் எது நல்லதுன்னு ஆண்ட ஒரு எது தேவை அதனால அவன் ரொம்ப தெளிவா அந்தவர்கிட்ட கேட்டான் எனக்கு இந்த காரியத்தை கிளியர் பண்ணிட்டாங்க அதனால அவனுக்கு என்னெல்லாம் கிடைச்சது அவன் கேளாத உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் இருந்ததும் நீ கேளாத ஐஸ்வர்யம் மகிமையெல்லாம் நான் உனக்கு என்ன செஞ்ச கேட்டது ஞானம் கிடைச்சது என்னது ஐஸ்வர்யம் மகிமை ஞானம் அதனால நம்முடைய விண்ணப்பங்கள் உகந்த விண்ணப்பங்களா நம்முடைய விண்ணப்பங்கள் உகந்த விண்ணப்பங்களா இருந்தால் நம்முடைய பதிலும் எப்படி இருக்கும் நிறைவா இருக்கும் நீ கேட்டது கேட்காததும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் இருக்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை அதிகமாக நமக்கு வைக்கணும் என்னைய கொண்டு போய் ஒரு கோர்ஸ்ல சேர்த்து வச்சிரு அவங்களுடைய ஆசை அவ்வளவுதான் இப்ப பெற்றோர்கள் என்ன செய்யணும் சேர்க்கணும் ஃபீஸ் கட்டணும் இப்போ அதுக்கு எல்லா சௌரியங்களும் சேர்த்து தான் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அதுபோல கத்தர்கிட்ட நம்ம உகந்த விண்ணப்பங்கள் ஒன்று சின்னதாக இருந்தாலும் கத்தர் அதோட சேர்த்து வர வேண்டியது எல்லாத்தையும் என்ன செய்வார் சேர்த்து கொடுப்பார் ஜோம் சாலமோனுடைய விண்ணப்பம் போல நம்முடைய ஜனங்களுடைய விண்ணப்பங்கள் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கத்தருக்கு உகந்த விண்ணப்பங்களாக இருக்கணும் அவர் வந்து அதை ரிஜெக்டை பண்ண முடியாது அளவில் என்ன செய்யணும் பாயிண்ட் இருக்கணும் சில கேஸ்கள் புக் பண்ணுறாங்க ஜட்ஜி அதை விசாரிச்சுட்டு அந்த மனு அணிஞ்சிடுவான் தள்ளுபடி பண்ணிடுவான் அதில் என்ன என்ன இல்லைன்றிருவான் பாயிண்ட் இல்லைன்றிருவான் ஆனால் சில இதில் வந்து அது கவர்மெண்ட்டுக்கே ஆப்போசிட்டாக இருந்தால் கூட ஜட்ஜு சொல்லுவான் இல்லை இதில் பாயிண்ட் இருக்குது கட்டாயம் என்ன செய்யணும் கவர்மெண்ட்டு இதுக்கு செவி சாய்க்கணுமா சமீபத்தில் ஒரு கேஸை பற்றி இங்கே சொன்னாங்க அங்கிடமாக போற போராடிருக்காங்க இவங்கெல்லாம் வேலையை விட்டு வேலையிலிருந்து டிஸ்மிஸ் ஆன ஒரு டீம் இருக்கு இந்த கம்ப்யூட்டர் டீச்சர்லாம் இப்போ தூக்கிட்டாங்க பாத்தீங்களா சில இடத்துல கம்ப்யூட்டர் டீச்சர் அவ்வளோ வரையும் இது பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்கள்லாம் ஒன்று ரெண்டு பேரும் பாதிப்பு அவங்க ஹைகோர்ட்ல பயங்கரமாக போட்டு ஒரு வக்கீல் பதினஞ்சு நிமிஷம் வாதாடுறதுக்கு அந்த வக்கீலுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா போராடுறது இன்னொரு டீச்சர்ஸ் டீமு அவங்க எங்களுக்கு வேணும் இவங்கள வேலையை விட்டு நீக்குன்னு அவங்களும் இவங்க தோற்றுறவனே பயந்து தாங்கலாம் அந்த அளவு அவ பேசிடுவேன் இவங்க வக்கீலும் விடாமல் அடித்து கடைசியில் ஜட்ஜி ஒரு டைம் வரும்போது சாரி மேடம் நிப்பாட்டுங்க பாயிண்ட் இங்கே இருக்குது நீங்கள் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டாங்க யாரு ஜட்ஜே சொல்லிட்டாப்பில்லையா சாரி நீங்கள் நிப்பாட்டுங்க பாயிண்ட் இவங்க சைடில் ரொம்ப இருக்குது நிப்பாட்டு தீர்ப்பு பிறகு சொல்கிறேன்ட்டாங்க எதுக்கு இது சொல்கிறன்னா பாயிண்ட் இருக்கணும் நம்ம ஜபத்தில் சும்மா இந்த ஓசை இடுகிற கைத்தாளம் போல் அது வேணாம் வேணாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது சுத்தமாக வந்துட்டு போகணும் ஜபத்துக்கு தெரியாது போனதும் தெரியாது கத்திட்டு போன மாதிரி தான் அப்படி இருக்கக்கூடாது ஓசை இடுகிற கைத்தாளம் போல் இருக்கக்கூடாது நம்ம ஜபத்தில் பாயிண்ட் இருக்கணும் பாயிண்ட்டு போய் கதவை தட்டணும் பரவத்தை அது உள்ளே போகணும் அப்படியே போய் சிங்காசனத்துக்கு முன்னால் போகணும் உங்கள் பாயிண்ட் ஆண்டவரத்தை பார்க்கணும் அவனுடைய கூக்குரல் கேட்குது அவனுடைய சத்தம் கேட்குது ஆபேல் செத்து போயிட்டான் செத்து போன ஆபேளுடைய ரத்தத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு அவன் ரத்தம் என்னோக்கு என்ன செய்யுது கூப்பிடுது அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம சாவில் எல்லாரும் உயிரோட தான் இருக்கோம் நம்ம உயிர் கூப்பிடணும் புரியுதா கத்துறது சொல்லுவாங்க அடிவயத்திலிருந்து என்ன செய்யணும் கத்தணுமா தெரியுதா உயிரிலிருந்து வரணும் சவுண்ட் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுறது ரத்தம் என்னது மாம்சத்தின் உயிர் ரத்தம் கூப்பிடணும் அப்படி போக கூடாது உனக்குள்ள இருக்கிற ரத்தம் கூப்பிடணும் ஆண்டவரே அவர் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு ஆவேலின் ரத்தம் என்னை நோக்கி என்ன செய்தே கூப்பிடுது சொல்றார் அப்ப நமக்குள்ள இருக்கிற உயிர் ஆத்மா கத்தர்மா கொஞ்ச நேரம் விண்ணப்பம் அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவிய அனுப்பித்த போராடுவோம் ஆண்டவரே சாலமோனை போல எங்களுடைய ஜபங்கள் ஒவ்வொன்றும் உமக்கு உகந்த விண்ணப்பமாய் மாறணுங்க தாவே ஹலலோயா ஹலலோயா ஹலலோயா விண்ணப்பங்கள் உங்கள விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் உமக்கு உகந்த விண்ணப்பங்களாய் காணப்படணுமே என்னுடைய சபம் என்னுடைய ஜனங்கள விண்ணப்பங்கள் கத்தருக்கு உகந்த மாறணுமே விண்ணப்பங்கள் நாட்கள் விண்ணப்பங்கள da da da da da da da amen namade vinapangala <laughs> dinaarkala uganga vinapangalaay maarumudiya stotram ennuva amen nambalavinathil havar bala nagakedu mai namaka yava divipala na devo meona ki mai namaka yava divipala namo navaratna vanana nalinida va padhi pujanam na devo नर्मकायम वदिमि पदा नालुव मी मनोकी दुवै नर्मकायम वदिमि पदा नालुव मी मनोकी दुवै नर्मकायम वदिमि पदा हेलेलुया हाय केविलाबारा हालिना वाला थी या रबानामानामा रबालावा रबागदनावाला ஆமா கத ரே சமோதாய் ஸ்தோத்திர மணுவம்